प्रपन्न कृष्णाय दुहे श्री अक्षरं परमं ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நமபகவிரமாவோமியூத்தோவர பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறார் நாம் எட்டாவது அத்தியாயம் படிக்க தொடங்கிட்டோம் இந்த அத்தியாயத்துக்கு பேர் அக்ஷர பிரம்ம யோகம்னு நேற்றைக்கு பார்த்தோம் ஏழாவது அத்தியாயத்தில் பகவானை சார்ந்திருந்து மோக்ஷத்துக்காக எவன் பிரயத்தனம் பண்ணுகிறானோ அவனுக்கு ஏழு விஷயங்களை பற்றின ஞானம் தெளிவாக இருக்கும்னு பகவான் உபதேசம் பண்ணினார் அதை அடிப்படையாக கொண்டு இந்த அத்தியாயத்தில் பகவான்கிட்ட அர்ஜுனன் அந்த ஏழு விஷயங்கள பற்றின சப்தங்களை சொல்லி அதுக்கு பொருளை தெளிவாக சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டான் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் கிந்தத் பிரம்மன்னு அர்ஜுனன் கேட்டான் அதுக்கு பதில் சொல்கிறார் பகவான் அக்ஷரம் பிரம்ம பரமம் தாங்கள் பிரம்மம் என்று சொன்னீர்களே அந்த பிரம்மம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் பரமம் அக்ஷரம் பிரம்ம பரமம்னா ஒப்புயர்வற்ற ஈடு இணையற்ற ஒப்புயர்வற்ற தனக்கு ஓமை இல்லாத பிரம்மன்னா மெய்பொருள் அக்ஷரம் அழியாதது எல்லாவற்றையும் வியாபித்திருப்பது அனைத்தையும் வியாபித்திருக்கின்ற அழியாத பரம்பொருளைத்தான் நான் பிரம்மம் என்று சொன்னேன் ஒப்புயர்வற்ற பரம்பொருளைத்தான் பிரம்மம் என்ற சொல்லால் குறிப்பிட்டேன் அந்த அறிவு மோக்ஷத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய சாதகனுக்கு ஏற்படுகிறது அடுத்தது கிம் அத்தியாத்ம்கிறது அர்ஜுனுடைய கேள்வி அதுக்கு பகவான் பதில் சொல்றார் ஸ்வபாவகா அத்தியாத்மம் உச்சியத்தே இந்த அத்தியாத்மம்ங்கிறது என்னன்னு கேட்டியானா அந்த பிரம்மே இந்த சரீரத்தில் இருக்கிற போது அத்தியாத்மம்னு பேரு பிரம்மன் சர்வ எப்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஆகாசம் குடத்தில் இருக்கும் பொழுது அது குடத்தில் உள்ள ஆகாசம் கிடாக்காசம் என்று பாட் ஸ்பேஸ் என்று நம்மால விவகரிக்கப்படுகிறதோ அது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஆத்மா இந்த உடல் மனம் புத்தி இவைகளால் வரையறுக்கப்பட்டிருப்பது போல காட்சியளிக்கும் பொழுது அதற்கு ஒரு பெயர் வைக்கிறோம் அந்த பெயர் தான் அத்தியாத்மம் ஸ்வபாவாகனா இந்த இடத்துல ஸ்வன்னா பிரம்மன் அர்த்தம் பிரம்மனுடைய இருப்பு உடம்பில் பிரம்மனுடைய இருப்பைத்தான் இருப்பே பிரம்மங்கிறது தான் உண்மையிலே பாடம் இருந்தாலும் இங்கே புரியறதுக்காக சொல்றோம் ஆக மெய்ப்பொருளின் இருப்பு உடம்பில் இருக்கின்ற அந்த இருப்பாக இருப்பதைத்தான் அத்தியாத்மம் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறோம் என்று சொல்லுகிறார் பகவான் அடுத்தது அர்ஜுனுடைய கேள்வி ஹே புருஷோத்தமா கர்ம கிம் கர்ம என்று சொல்லுகிறாயே இந்த கர்மங்குற சொல்லுக்கு என்ன பொருள் சாதாரணமா நம்ம புரிஞ்சுக்கணும் கர்மன்னா செயல் இந்த இடத்துல கர்ம சப்தத்துக்கு பகவான் அர்த்தம் கொடுக்கிறார் வேள்விங்கிறார் யஜம்னு சொல்றார் விசர்க்கா கர்ம விசர்க்காகத்துல பொருள்களை சமர்ப்பணம் பண்றது ஹோமத்துல அதைத்தான் கர்ம என்ற சொல்லால் குறிப்பிட்டோம் சங்கீதால் குறிப்பிட்டோம் வேள்வியில் பொருள்களை இடுகின்ற செயலைத்தான் நான் கர்மம் என்ற சொல்லால் குறிப்பிட்டேன் வேதோக்த கர்ம வேதத்துல சொல்லப்பட்ட வேள்விகளைத்தான் கர்மம் என்ற சொல்லால் குறிப்பிட்டேன் அதற்கு ஒரு அடைமொழி கொடுக்குறார் பூத பாவ உதவகரஹா விசர்கா அதாவது பூத பாவ உதவகரஹா இந்த சரீரங்களையெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய வேள்வி நாலாவது அத்தியாயத்தில் நம்ம படித்தோம் யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்யத்திலிருந்து மழை பெய்யுறது அன்னாத் பவந்தி பூதானி உணவிலிருந்து ஷரீரங்கள் உற்பத்தி உணவு மழையிலிருந்து வருகிறது மழை வேள்வியிலிருந்து வருகிறதுன்னு படித்தோம் அதைத்தான் இங்கே குறிப்பிட்றார் பூத பாவ உதவ கரகா ஷரீரங்களுடைய இருப்பை தோற்றுவிக்கக்கூடிய வேள்வி அதைத்தான் கர்மம் என்ற சொல்லால் குறிப்பிட்டேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஆக மூணு சொற்களுக்கு இங்கே பார்த்தாச்சு பிரம்மம் என்றால் என்ன அத்தியாத்மம் என்றால் என்ன கர்மம் என்றால் என்ன மூணு சொல்லுக்கு பொருள் பார்த்திருக்கோம் இன்னும் நாலு சொல்லுக்கு பொருள் பார்க்கணும் அத நாளைக்கு நாம அந்த ஸ்லோகத்தை படிச்சு தெரிஞ்சுப்போம் ஸ்ரீபகவானு அக்ஷரம் பிரம்ம பரமம்ம முச்சியே பூதபாவோதவகர விசர்கர்ம சங்கித எல்லோருக்கும் பரிபூர்ணமான